சச்சிதானிணே க்ளிஷ்டிணே அமோ गुरवे बुद्धि புசாட்சிணே யனோ வேஜாஸே முஷோத்தம சேசிரநாத் உத்தரோன <coughs> வீரசந்த பரியவணா துஷ்கிருதிகா இந்த ரெண்டு நாமாக்களுக்கும் அர்த்தம் பார்த்துட்டோம் கடைசி வகுப்பில் சம்சார சாகரத்துலேருந்து உத்தாரணம் பண்ணுறார் மேலே ஏற்றி விடுகிறார் அதாவது கரையேற்றி விடுகிறார் இல்லாட்டி சம்சார சாகரத்தில் முழுகாமல் நம்மளை மேலே தூக்கிவிடுகிறார் அப்படின்னு அர்த்தம் அப்படி உத்தாரணா அப்புறம் துஷ்கிருத்தி பாவிகளையெல்லாம் பாவம் செய்பவர்களையெல்லாம் பகவான் அழிக்கிறார் பாபசங்கீதா ஹந்தி தி துஷ்கிருதிகா பாபத்தை அழிக்கிறார் பாபங்களுக்கு காரணமான பாபிகளை அழிக்கிறார் பாபங்களை எப்படி அழிக்கிறார்னா பாபங்களை செய்யக்கூடிய பாபிகளை அடக்கி ஒடுக்குவதன் மூலம் பாபிகளை அழிக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இனி அடுத்தது புண்ணிய ஸ்மரணாதி குருவதாம் புண்ணியம் கரோத்தீ தீ ம்ருதிஸ்மதிலட்சணையாதிலக்ஷம் ஸ்ருதிஸ்மிருத்திலட்சணைய வாச்ச புண்ணியமாச்சே இவா புண்ணிய பகவான ஸ்மரிக்கிறவர்களுக்கு புண்ணியம் ஏற்படுகிறது புண்ணியத்தை கொடுக்கற புண்ணியதாத்தா அதாவது புண்ணிய கர்மாக்களை கொடுத்தா புண்ணியத்தை கொடுக்குற புண்ணிய கர்மாக்களை சாஸ்திரத்தில் சொன்னபடி நாம் செஞ்சோமானால் சாஸ்திரத்தில் இதெல்லாம் புண்ணியம் இந்த காரியங்களை செஞ்சால் இந்த மாதிரி விற்பி எண்ணங்கள் இந்த மாதிரி பேச்சு இந்த மாதிரி செயல்கள் இதெல்லாம் புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நாம் பண்ணுறபோது அதுக்கெல்லாம் அந்த புண்ணியத்தை அதிருஷ்டத்தை கொடுக்குற அந்த புண்ணியத்தை கொடுத்துடுறார் முதல்ல அப்புறம் அந்த புண்ணியத்தோடய பலனை எப்போ கொடுக்கணுமோ அப்படி கொடுக்குற புண்ணியம் உடனே உண்டாயிடுது அபூர்வம்னு பேருதுக்கு அந்த புண்ணியத்தை வெளிப்படுத்துறது தான் பகவானோட வேலை புண்ணியத்தை சுகரூபமாக கொடுக்கணும் திருஷ்டம் டு அதிருஷ்டம் டு திருஷ்டம் இதுதான் விஷயம் நாம் பண்ணுற கர்மா திருஷ்டம் ஆனால் அந்த கர்மாவனுடைய பலன் வந்து புண்ணியமாக மாறி அல்லது பாப்பமாக மாறி சுகதுக்கமாக திருஷ்டமாக வருது ஆஹ் கர்மதிருஷ்டம் சுக திருஷ்ட சுகதுக்கம் திருஷ்டம் புண்ணிய பாபம் அதிருஷ்டம் இதை ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கெல்லாம் புண்ணியத்தை கொடுக்குறார் அது மாத்திரமில்லை எல்லோருக்கும் ஸ்ருதி ஸ்மிருதி லக்ஷணையாக வாச்சா ஸ்ருதி வேதங்கள் ஸ்மிருதி ஸ்மிருதி சாஸ்திரங்கள் அந்த லக்ஷணையாக வாச்சா வாக்குனால உபதேசத்தினால் புண்ணியம் ஆச்சஷ்டே புண்ணியத்தை அனுகிரகம் செய்கிறார் புண்ணிய உபதேசம் பண்ணுறாருங்கிறார் புண்ணியம் ஆச்சஷ்டேன்னா புண்ணியோபதேசா புண்ணியோபதேசிக்கா புண்ணியோபதேசிக்கனால் புண்ணியத்தை உபதேசம் பண்ணுறார் இதெல்லாம் புண்ணியம்ப்பா இதெல்லாம் பண்ணுங்கோ இதெல்லாம் பாப்போம் இதெல்லாம் பண்ணாதீங்கோ அப்படின்னு பகவான் உபதேசம் பண்ணுறார் அதாவது என்ன சொல்கிறார் புண்ணியகான்னு பகவானுக்கு பேர் எதனால் பகவானுக்கு புண்ணியம்னு பேருன்னு கேட்டால் புண்ணியத்தை கொடுக்கறதுனால அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா அவரே புண்ணியத்தை உபதேசம் பண்ணுறார் ஆகையினால் புண்ணியா அப்படின்னு அவருக்கு நாம அப்புறம் அடுத்தது பாவினஹா அனர்த்த சூச்சகான் துஸ்வப்பனான் நாஷயத்தீ கீர்த்தி பூஜிதே துஸ்வப்னநாசனுக்குனநாசனாய நம அப்படின்னு பேர் என்ன சொல்றா தியாஸ்து கீர்த்தி பூஜிதாவின பாவினகாங்கிறது பின்னால் இருக்குது பகவான தியானம் பண்ணுறது தியானம் பண்ணுறது மனசினால் ஸ்தூதா வாயினால் புகழ்ந்து பாடுறது ஸ்தோத்திரம் பண்ணுறது கீர்த்தித்த பகவானுடைய மகிமையெல்லாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறது அப்புறம் பூஜித்தாக பாஹ்யமாக பூஜை பண்ணுறது அதாவது எல்லாத்தையும் சொல்கிற பாஹ்யமாக பூஜை பண்ணுறது காய்கம் ஸ்துதா வாச்சிக்கம் தியாதகா மானசம் கீர்த்தி தகாங்கிறது இந்த மூணையும் பன்னிண்டு பகவானுடைய மகிமையை மற்றவர்களுக்கு சொல்லுகிறது ஆஹா காயேன மனசா வாச்சா பன்னிண்டு அதே சமயம் பகவானுடைய மகிமைகளெல்லாம் எல்லாம் எடுத்து சொல்கிறது கீர்த்தி தகா அப்படி பண்ணுகிறவர்களுக்கு கீர்த்தி தகா புருஷஸாக இத்தனையும் பண்ணக்கூடியவர்களுக்கு என்ன பண்ணுகிறாள் பண்ணுகிறார் பகவான் அவர்களுடைய கெட்ட சொனங்களையெல்லாம் நாசம் பண்றார் துஸ்வப்னான்னு நாசயத்தி அந்த துஸ்வப்னங்கள்லாம் எப்படிப்பட்டது பாவினஹா அனர்த்த சூச்சகான் வரப்போற துன்பங்களுக்கெல்லாம் அடையாளமாக இருக்கான் அந்த கெட்ட சொப்னங்கள்லாம் வரப்போகின்ற துன்பங்களுக்கு துன்பங்களை குறிக்கக்கூடியது துஸ் சொப்பன்கிறார் வியாக்கியானக்காரர்கள்லாம் அதெல்லாம் சம்சாரம்னே சொல்கிறார் வரக்கூடிய திரும்பவும் வேறு ஜென்மாக வரும் எத்தனையோ ஜென்மாவில் நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் சொப்னத்தில் எல்லாம் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் என்னெல்லாமோ ஒரே கோர சொப்னங்கள்லாம் வரும் அதனால தான் அதுக்கு சொல்லி சொல்லித்தரது துஸ்வப்ன து்ஷக்குன துர்தி தௌர்மனஸ்ய துர்ஷ துர்வியசன துசாம்சி உத்த்தாப விஷபீதிமசிர்த்திம் வியீம்ச் நாஷயத்துமே ஜக்தாம் அதீசா குழந்தைகளுக்கெலாம் சொல்லித்தருவோம் அந்த காலத்தில் கெட்டஸ்வப்னம் வரக்கூடாது கெட்ட சக்குனம் துஸ்வப்னம் துஷ்ஷக்குனம் துர்கதி நடுவில் அல்பாயசில் போயிடு போய்விடுகிறார்கள் தௌர்மனச கெட்ட எண்ணம் இப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுறது துர்பிக்ஷுன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லை துர்வியசன அதாவது தப்பு பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட் போடுறது வியசனம்னா முயற்சி எதுக்கு முயற்சி பண்ணுறான் கெட்ட காரியத்துக்கு முயற்சி பண்றான் குண்டு தயாரிக்கிறான் எதுக்குன்னா புண்ணியம் பண்ணுறதுக்கா ஆகையனால இதெல்லாம் தப்பு பண்ணுறதுக்கு துர்வியசன துஸ்ஸக துர்யசாம்சி துசஹான்னா கெட்டவர்களுடைய சேர்க்கை துர்யசாம்சி அதனால என்ன நமக்கு வர்ற இதெல்லாம் இகழ்ச்சி நம்மளை பற்றி தப்பு தப்பாக எல்லாம் சொல்கிறது இதிலெல்லாம் அது மாத்திரமில்லை உட்பாத்தாப்பை இந்த மாதிரி பெருசாக வந்திருக்கு வியாதி இந்த கொரோனா உட்பாத்தம்னா என்ன எல்லாரையும் ஆட்டி படைக்கிறது எதுவும் அத்தனை பேருக்கும் பேண்டமிக்ங்கிறானே அதான் உட்பாத்த அதனால ஏற்பட இருக்கிற தாபம் நிறைய பேருக்கு வெளியில் போக முடியல காரியம் ஒன்றும் பண்ண முடியல இத்தனை வருஷம் இத்தனை நாளாக சுகமாக அனுபவிச்சாச்சு சுகம் அனுபவிக்கிறதுக்கு வழி அது மனதுக்கு துக்கத்தை கொடுக்கறது அது மாத்திரம் இல்லை விஷபீத்தி இதெல்லாம் தான் இந்த வைரஸு கண்டு பயப்படுறோம் இல்லையா அதுதான் விஷபீத்தி அசத்கிரஹார்த்திம் இந்த கிரகங்களெல்லாம் சரியான இடத்துல இல்லை என்னது ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னா அந்த மாதிரி ஏதோ இடத்துல வந்து ஏதோ கிரக சேர்க்கை எல்லாம் சரியில்லை அடிக்கடி இப்படி யாரு இருக்கும் அது அசத்கிரக ஆர்த்தின் ஆர்த்தின்னா துக்கம் நமக்கு அனுகூலமாக இல்லாத கிரகங்கள் நான் வாத்தியார் அடிக்கடி சொல்கிறார் ஏஏ கிரகாக ஏஏ கிரகாக சுப இதரஸ்தானு ஸ்திதாக அப்படின்னு என்ன அர்த்தம் அசுப இடம்னு அர்த்தம் அவர் கௌரவமாக சொல்கிறார் சுப இத்தரஸ்தானு ஸ்திதாக தேராணம் அத்தியன் அத்தியந்த அதிசய சுபஃபலப்பிரதாத்திரு சித்தியர்தம் அதாவது அது நமக்கு விரோதமான இடத்துல உட்கார்ந்துருந்தானு சுபபலனை கொடுக்கணுங்கிறாங்க சுப இத்தரஸ்தானு ஸ்திதாக தேஷாம் கிரகணம் எல்லாத்த விட வழக்கத்தை விட எங் சுபஸ்தானத்தில் இருந்தால் கொடுக்குற சுபத்தை விட அசுபஸ்தானத்தில் இருந்தாலும் சுபத்தை நிறைய கொடுக்கணும்னு இவன் ஆர்டர் போடுறான் பகவான் வச்சுன்னு சொல்கிறான் தேஷாங்கிரகாணாம் அத்தியந்த அதிசய சுபஃபல பிரதா திருவசத்தியர்த்தம் ஏ தோஷாக சமஜனி எல்லாம் சொல்லி எல்லாம் சுப ஏகாதான ஃபலாபாப்தியர்த்தம் எல்லாம் தெரிஞ்சோ தெரியாம்தியோ சொல்லின்னு இருக்கா பாவ் இப்போது பாவினாக அனர்த்தான் பின்னால் வரப்போகிறதுக்கு இந்த துஸ்வப்பனமெல்லாம் பின்னால் வர துன்பங்களை காட்டுகின்ற அடையாளம்னு ஆதிசங்கர் இங்கே அவர் குறிப்பு கொடுக்குறார் அதனால தான் எல்லாருக்கும் அந்த பயம் நல்லதெல்லாம் நினைச்சா நடக்குமான்னு சந்தேகம் இருக்க மாதிரி இருக்கும் எங்கே நமக்கு வரப்போகிறது இதும்பான் சொல்லலாம் சில சமயம் ஆனால் இதெல்லாம் அந்த துஸ்வப்பனை வந்து விடுத்தா டாக்டர்லாம் இப்போ சொல்கிறார் சுகர் ரொம்ப ஹை லெவலுக்கு போயிடுச்சின்னா கெட்ட சொப்பனமெல்லாம் நிறைய வருமா அப்படிங்குற அது என்ன கனெக்ஷன் இருக்கோ தெரியாது அதாவது சுகரோட லெவல் ரொம்ப கூடி போயிடுச்சின்னா காலம்புறையெல்லாம் தூக்கம் ராத் தூக்கம் சரியாக வராது அது மாத்திரம் இல்லை அதில் சொப்பனமெல்லாம் வருமே அப்படின்லாம் கேட்குறாங்க அப்போது பாவினக அனர்த்திய பாவினகனா வரப்போகின்றன்னு அர்த்தம் பாவினக இன் ஃபியூச்சர் பாவின அனர சூச்சன் இன் ஃபியூச்சர் வரக்கூடிய அனம்னா என்ன அர்த்த பிரயோஜனம் இல்லாத வேண்டாது விரும்பாது அனிஷ்டனது சூச்சகன் துஸ்ஸ நம்ம மனசில் என்ன சாஸ்திரத்தில் என்ன சொல்லணும்னா தஜ்ஜனித்தசனையா சமைய் எபஞ்ச பிரதீய சாஸ்வா ஜாகிரத அவஸ்தையில் எதெல்லாம் நம்ம பார்த்தோமோ கேட்டோமோ அனுபவித்தோமோ அதெல்லாம் வந்து தூங்குற போது ஒரு வாசனையினால அது வாசனா பிரபஞ்சம் அப்படின்னே பேர் சொப்ன பிரபஞ்சத்தை அப்படிலாம் பண்ணுறது இல்லாட்டி இந்த பாட்டெல்லாம் வருது போகாதே போகாதே எங்கனவா பொல்லாத சொப்பனை நானும் அது கண்டேன் இது கண்டேன் அவன் அவன் யுத்தத்துக்கு நாமே போயின்னு இருக்கான் அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணுறது நீ போய்டேனா நீ நிச்சயமாக போயிடுவே போல் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரிலாம் இருக்கு நம்ம ஊரில் பாட்டுக்கா பஞ்சம் அப்புறம் என்ன வாரணம் ஆயிரம் வளம் வந்து ஆண்டாள் பாடியிருக்கா கைத்தலம் பற்ற கணாக்கண்டேன் தோழினான் அப்படின்னு ஆண்டாள் பாடுற நாராயணனே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறார் அதனால் இங்கே என்ன சொல்கிறார் அப்போ இதுலேருந்து இருக்குது சுஸ்வப்னான்னு இருக்குது நம்ம மாற்றி போடலாமா பாவினஹா சார்த்தஸ் சூச்சகானு சுஸ்வப்னான் வர்த்தயத்தி அப்படி போடலாமே வர்தயி தியாத்தா ஸ்துதா கீர்த்திதா பூஜிதேதி சுஸ்வப்ன வர்தனா நம்ம பாஷ்ய மாற்றிவிட்டோம் துஸ்வப்ன நாசனாகவே அப்படியே மாற்றி சொல்கிறோம் எப்படி இருந்தாலும் சரி ஜாகிரத அவஸ்தையே மகா சொப்னம் சொல்லின்னு இருக்கிற போது சொப்னத்துக்குள்ளே ஒரு சொப்னம்னா இங்கே ஜாகிரத அவஸ்தையில் நமக்கு சுகம் மாத்திரமாக இருக்குது துக்கம் இல்லாமல் சுகம் இல்லை சுகம் இல்லாமல் துக்கம் இல்லை இன்பத் துன்பமும் மாறி மாறி வரத்தான் போகிறது அப்படி இருக்கிறபோது சொப்னத்தில் மாத்திரம் நல்ல சொனமாக வரணும்னா நம்ம எவ்வளவு தூரம் ஜாக்கிரதாவஸ்தில் நம்ம மனசை வச்சுருக்கோமோ அதை பொறுத்தது தான் சொப்னாவஸ்தை அது மாத்திர இன்னொரு என்ன சொல்லுகிறார் வியாக்கியானக்காரர் ஒருத்தர் சொல்கிறார் அதாவது பாவினக அனர்த்த சூச்சகான் மறுபடியும் சம்சாரம் திரும்பவும் ஜென்மம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதாவது இவனுக்கு இந்த சரீரத்திலேருந்து ஜீவாத்மா கிளம்புற போது இவனுக்கு என்னெல்லாமோ காட்சி வரும் அதெல்லாம் வந்து உனிஷத்தில் சில இடங்களில் இருக்குது இந்த மாதிரி அப்படி அந்த மாதிரி காட்சி கிடைச்சதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் எல்லாம் சொப்பனை பலன்னே போட்டிருக்கானே இத்தனை மணிக்கு கண்டால் இந்த பலன் அது அப்படியே பளிக்கும் பாதி பளிக்கும் முக்கால்வாசி பளிக்கும் எதுவும் எந்த முக்கால்வாசி தான் எந்த முக்கால்வாசி பளிக்கும் எந்த காவாசி பளிக்கும்னு தெரியணுமே அதுதான் விசித்திரம் ஆனால் என்னென்ன சுஸ்வப்னமாவது துஸ்ஸப்னமாவது எப்பவும் விஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணுறவனுக்கு சுஸ்ஸப்னமாவது துஸ்ஸப்னமாவது எப்பவும் பகவானே தரிசனம் பண்ணிகிட்டுருக்கான் தியாத்தா ஸ்துதாக கீர்த்தித்த பூஜித்த துஸ்ஸன துஸ்ஸான் நாசயத்து இது துஸ்ஸன நாசன அடுத்தது ாம் கதி முக்தி பிரதானி வீரகா வீரகாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் எப்படி அர்த்தம் பண்றாருன்னா வி ஈர் இந்த வீணு இருக்கு இல்லையா அந்த ஈய தனியா பிரிக்கிறார் ஈர அப்படின்னு பிரிச்சு வி ஈர ஹா அப்படிங்கிறார் ஆக ஈர கதவுன்னு அர்த்தம் பண்ணிக்கிறார் பலவிதமான கதிகளை அழிக்கிறார் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா நீ வந்து கர்மா பண்ணினா வந்து தேவ கத்தி தேவல சரீரத்தை எடுப்ப உபாசனையும் சேர்த்து பண்ணால் நீ பிரம்மலோகத்துக்கு போவேன் இல்லை ஆட்டி இதெல்லாம் சரியாக பண்ணலை கர்மாவை ஒழுங்காக பண்ணலேன்னு சொன்னால் நீ வந்து அதோகதி கீழான பறவை எடுப்ப அப்படிலாம் இருக்கு ஊர்தங்கட்சி சத்வ சத்வ மத்தியே திஷந்தி ராஜசாஹன்யகுணகுணவ் தாமசா ஆஹா விவிதா சம்சாரிணும் கதி சம்சாரிகளுடைய கத்திகள் இருக்கே இந்த ஜனங்கள் அதோடய கத்தியை வந்து விவீதாக அப்படின்னார் விதவிதமான பிறவிகள் இந்த கடலுக்குள்ளே வாழ்கிற பிறவியெல்லாம் பார்த்தா அதிசயமாக இருக்குது எல்லாம் இப்போ எல்லாம் நமக்கு யூடியூப்பு நெட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் இப்போ பார்த்து விடலாம் சம்சாரத்தை அத்தனை அனுபவிச்சுடலாம் அதெல்லாம் எப்படி இது இதெல்லாம் சுகமாக இருக்குது இதெல்லாம் துக்கமாக இருக்குது எல்லாம் கடல் வாழ் பிராணிகள் கடல் எவ்வளோ பெருசு பூமியை விட மூணு மடங்கு பெருசு அப்பேற்பட்ட அதுக்குள்ளே எத்தனை விதமான பிராணிகள் இருக்குன்றன அதெல்லாம் அந்த சம்சாரின்னு அர்த்தம் அதுக்குள்ளே அந்த ஜீவாத்மா சுத்தின்னு இருக்கே ஆஹ் அனந்த கோட்டி சரீரங்கள் விவிதாக சம்சாரினாம் சம்சாரிகளுடைய பிறவிகள் இருக்கே அதுக்கு அளவே இல்லை விதவிதமாக இருக்கு அதுகளுக்கெல்லாம் அதுலேருந்து விடுவித்து பகவான் ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்குறார் முக்தி பிரதானேன ஹந்தி மோக்ஷத்தை கொடுக்கறதன் மூலமாக அழிக்கிறார் முக்தி பிரதானேன ஹந்தி ஆக மோட்சத்தை கொடுத்து இந்த விதவிதமான சம்சாரத்திலிருந்து ஜீவாத்மாக்களை விடுவிக்கிறார் சம்சாரினாம் ஜீவாத்மனாம் அப்படின்னு போட்டுக்கணும் விவிதாக சம்சாரினாம் ஜீவானாம் கத்திகி முக்தி பிரதானேன கதிம் விவி சம்சார கதிம் ஹந்தி இத்தி வீர இந்த வீங்கிறதுல வீய ஹிரஸ்வமாக்கிறார் ஹிரஸ்வமாக்கி அதுக்கு விவிதம்னு அர்த்தம் சொல்கிறார் ஈர்னு எடுத்துக்கொண்டு ஈருக்கு கத்தின்னு அர்த்தம் பண்ணுறார் பண்ணி ஹா ஒரு மூணே எழுத்து தான் இருக்குது வி ரா ஹீங்கிறதுக்கு விவிதம் ராங்கிறதுக்கு அந்த ஈர் எடுத்ததுனால அதனால் கதி ஹாங்கிறது நாச மூணு எழுத்தில் மூணு அர்த்தம் வச்சு வச்சு விஷயம் இருக்குது விவிதம் விவித விவித ஹந்தி இது வீர வீரா விவித கதைய முக்தி பிரதான ஹந்தி இடிச்சது அடுத்தது ஏன்னா ஏற்கனவே வீரகா விஷம சூன்னோ கிருதாசீர ஜலகான் இருக்குது அந்த நாமாவோட அர்த்தம் எடுத்துக்காமல் வேறு அர்த்தம் எடுத்துட்டு இருக்கார் புனருப்தி வரக்கூடாதுன்னு கூறியது கூறலுங்கிற குற்றம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்கிறார் அங்கே பார்த்துக்கணும் வீரகாவுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னார் அப்படின்னு அங்கே பார்த்துக்கணும் சத்வம் குணம் அதிஷ்டாய ஜகத் தயம் ரக்ஷம் இருக்கு ரஷன்னு தான் நினைக்கிறேன் சத்வம் அதிர்ஷ்ட ஜகத்ரயம் ரக்ஷன்னு தான் கரெக்ட் இந்த புத்தகத்துக்கு தப்பு ஜகத்ரயம் ரக்ஷன்னு நந்தியாதி கர்த்தரி பகவானுக்கு பேர் ரக்ஷாய நம சதாரமாக ரட்சக்காய நமான்னு சொல்லணும் ஆனால் இங்கே ரக்ஷன் அப்படின்னு இருக்கு உத்தாரணோ துஷ்கிருதியா புண்ணியோ துஸ்வப்னநாசனா வீர ரக்ஷண அந்த நகாரம் வந்துருக்கு ஆக ரக்ஷணா இதுக்கு அவர் சொல்கிறார் பகவான் வந்து பிரபஞ்சத்தை ரஷ்க்கிறார் எப்படின்னா சத்வம் குணம் அதிஷ்டாய சத்வகுணத்தை சேர்ந்தவர் தான் விஷ்ணு சத்வகுண மாயையோட சத்வகுண பிரதிபிம்ப சைதன்யத்துக்கு தான் விஷ்ணுன்னு பேர் சுத்த சத்வத்தில் சத்வம் சுத்த சத்வத்தில் ரஜஸ்ஸு பிரம்மா சுத்த சத்வத்தில் சத்வம் விஷ்ணு சுத்த சத்வத்தில் தமசு ருத்ரன் மூணு சேர்ந்து தான் த்ரிமூர்த்தி ஈஸ்வரன் ஆகையினால இங்கே சத்வகுணத்தை சார்ந்திருந்து அதிஷ்டாய பிரகிரும் சுவாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மாயையான் நர் கீதையில் பகவான் அதேதான் இங்கே சத்வம் குணம் அதிஷ்டாய சத்வகுணத்தை சார்ந்திருந்து ஜகத்ரயம் மூன்று லோகத்தையும் பூலோக புவர்லோக சுவர்லோகம் இல்லாட்டி ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி லோக்காக ரக்ஷன் ரட்சித்து கொண்டிருப்பதால் ரக்ஷணா எனப்படுகிறார் ஏன் ரக்ஷகான்னு போடப்படாதா ரக்ஷணகான்னு ஏன்னு போட்டால் அதுக்கு ஒரு கிராமர் காரணம் சொல்கிறார் நந்தியாதித்வாத்து கர்த்தரி லியூஹு இது கிராமர் பாயிண்ட் ஏன் நகாரம் வந்தது ககாரத்துக்கு பதிலாக நகாரம் வந்தது அப்படியான்னா நந்தியாதித்வாத்து கர்த்தரி லியூஹூ அப்படிங்கிறார் அதுக்கு தான் இங்கே வேறு வாராய்த்தி இத்திர வீரகா விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் தொண்ணூற்றி விஷமாக இ அன அபுத்தியம் சரி சோபாதிக்கன் ரெட்சக்கட்சதி பாலையீட்டு ரக் பாலனை அப்படிங்கிற அர்த்தம் இத்துட்டி லுட்டித் தேர்லிரத் சதித்து ரூபம் அவ்வளோதான் அந்த லியுட்டு பிரத்யத்தினால் அப்படி மாறுதுங்கிறது இந்த கிராமர் பாயிண்ட்டு நம்ம எப்பவுமே ஸ்க்ரிப் ஸ்கிப் பண்ணுறோம் நந்தியாதித்வாத்து நந்தியாதி அப்படின்னு கணம் இருக்கான் அந்த குரூப்பில் சொல்கிற கர்த்தரி லியூஹூ அதனால் நகா வந்திருக்கு வியாக்கரண விஷயத்தினால அடுத்தது சந்தகா சன்கவர்த்த சந்தூப்பே வினய சேவத்தை சந்த சந்தன அர்த்தஞ்ச சன்மவர்த்தி சன்மார்கத்தில் போகிறவர் நல்ல வழியில் இருக்கிறவர் சன்மார்கேயேவர்த்ததே இது சன்மார்கி அதனால அவருக்கு சந்தகான்னு பேர் நார்த்லாம் பேர் அப்படிதான் சொல்லுவார் சந்த் சபு சந்தோங்கி ஜாய் இப்படிலாம் சொல்கிறோம் சபு சந்தோக்கினால் எல்லா நல்லவர்களுக்கும் நல்லவர்கள் அனைவருக்கும் வெற்றி உண்டாகட்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் உபனிஷத்துன்னு சொல்கிறது சந்தமேனம் தத்தோ விதுரி ஏனம் சந்தம் விது ஆச்சாரியதெல்லாம் இங்கே கோட் பாண்டலை நம்ம புரிஞ்சுக்கலாம் சன்மார்க்கவர்த்தினா சந்தா பகவான் எப்படி இருக்காரான்னா சந்த் ரூபத்தில் இருக்காராம் சந்த் சாது சந்த் அப்படின்னு சொல்கிறோமே தந்த் சயேவ வர்த்தத்தை யாரெல்லாம் நல்ல வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தெய்வங்கள் மகாவிஷ்ணுவினுடைய ஸ்வரூபங்கள் அப்படிங்கிறார் அது எப்படின்னா எதுக்காக அப்படி பகவான் இருக்கார் பகவான் எப்படி ச ஏன் சந்துக்களாக காட்சி அளிக்கிறார் அப்படின்னு கேட்டால் வித்யா வினய விருத்தையே நல்ல கல்வியும் பணிவும் வளருவதற்காக பகவான் அப்படி சமூகத்தில் கல்வியும் பணிவும் வளர வேண்டும் கல்வி பணி பணிவினுடைய வளர்ச்சி கல்வியினாலும் பணிவினாலும் ஏற்படுகின்ற வளர்ச்சியை மக்களுக்கு உணர்த்துவதற்காகவே பகவான் சந்தாக இருக்கிறார் சந்துக்களாக இருக்கிறார் ஆஹா சன்மார்க்க வர்த்தினா சந்தா சன்னு தஹா சன்னுனா நல்ல வழி தஹான்னா இருக்கிறவர்கள் அதனால் சன்மார்க்க வர்த்தினா சந்தகா தடூப்பேண விதாவினய சேவ சகவீன சர்வாணே ஜீவையீவனீவன இந்த உடம்பில் பகவான் எல்லாரையும் வாழ வச்சுன்னு இருக்கார் ஜீவாத்மாக்களை சரீரத்தில் வாழ வைத்து கொண்டிருக்கிறார் எப்படின்னா பிராணரூபத்தில் வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள் வச்சு கொண்டிருக்காருன்னா சர்வாக பிரஜாகா அனைத்து மக்களையும் இந்த தித்தியா பக்தி ஏகவச்சனம் சர்வா சர்வா சர்வே சர்வாக சர்வாம் ஓ சர்வ பிரதமச்சனந்தான் சர்வ சர்வே சர்வா சர்வம் சர்வே சர்வா ஆத்தீய்தி பஹுவச்சனம் அப்படி போட்டுக்கணும் அஹ சர்வம் சர்வே சர்வா சர்வா பிரஜா அனைத்து ஜனங்களையும் மக்களையும் பிராணரூப்பேண ஜீவையன்னு பிராண வடிவத்திலே வாழும்படி பிராணனை தரிச்சுன்றிருக்கிற வரைக்கும் தான் இது அது இது கட்டோபனிஷத்தில் வருது நானேன நபானேன மத்தியோஜீவதி கஷ்ட இத்தரேன்து ஜீவந்தி எஸ்மின் நேதாவ அப்படின்னு யமதர்மராஜா நச்சிக்கேதஸுக்கு சொல்லித்தரர் நாணேன ந அபானேன பிராணனாலயம் அபானநாலயம் மனிதன் வாழ்வதில்லை இத்தரேன்து ஜீவந்தி இறைவனால்தான் அந்த சைத்தன்யத்தினால்தான் பிராணன் ஒர்க் பண்ணுறது பிராணனால் இவன் வாழ்கிறான் ஆனால் பிராணனுக்கு பிராணன் எதுன்னா சுத்த சைத்தன்யம் பிராணச பிராணா அதில் பிராண ரூப்பேன ஜீவயன்னு இந்த சரீரத்தில் மூச்சு காற்று வடிவமாக இந்த ஜீவாத்மாவை சரீரத்தில் இருக்கும்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார் அதான் லைஃப்ங்குறோம் பிராணம் போயிடுத்துங்கிறோம் பிராணன் வந்துடுத்துங்கிறோம் பிராணூப்பேண ஜ ஜீவையா அதனால் பகவான் எல்லோரையும் உயிர்களையெல்லாம் வாழும்படி செய்கிறார்னு அர்த்தம் உயிர்கள் அனைத்தையும் வாழும்படி செய்கிறார் அதான் வாழ வைப்பவர் அப்படின்னு தமிழில் போட்டிருக்கு சரி அடுத்தது பரியவஸ்திதா பரித்தர்வ விஸ்வம் வப்பிய அவ பரி அவஸித அப்படின்னா அனர்த்தம் எங்கும் இருக்கிறார் எங்கும் இருக்கிறார் அவர் இல்லாத இடமில்லை பரித்த பரித்தானம் பொதுவாக பரித்தகான்னு சொன்ன சுத்தின்னு அர்த்தம் சர்வத்தகா எங்கும் விஸ்வம் வியாபிய இந்த யூனிவர்ஸையே வியாபித்து இந்த பிரபஞ்சத்தையே வியாபித்து அவஸ்திதா இருக்கிறார் உலகம் முழுவதையும் வியாபித்து இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் உலகம் முழுவதும் அவரை சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது ஒரு விதம் அவர் வந்து வந்து வியாபிக்கலை அனுப்பிரவேசம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்போம் அது கான்டெக்ட்டை பொறுத்துருக்கு பிரபஞ்சம் அவரில் வியாபித்திருக்கிறது பிரபஞ்சம் அவரில் வியாபித்திருக்கிறது அவர் பிரபஞ்சத்தை வியாபித்திருக்கிறார் அதனால் வியாபியா பிரபஞ்சா வியாபகா விஷ்ணு விஷ்ணுங்கிற பதத்துக்கே அர்த்தம் என்ன சர்வம் வேவேஷ்டி இது விஷ்ணு எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறதுனால தான் விஷ்ணுன்னு பேர் அதுல ஒரு லேக்கரம் அஹ் வீட்டில் விஷு அஹ பயவ் துஸ்வன வீரரட்சி அடுத்த ஷ்லோக்கோன ஜிதமன் விதிஷோ வியோதி அனந்தோனந்தோர்மா அனந்தரப்பந்தஸ்ரீ ஜித்தியுகிர வியாதிஷா திசிலும் ஒன்பது நாமாக்கள் இருக்கு அஞ்சு அஞ்சு ரெண்டும் ஆறு ஆறு மூணு அதா ஒன்போது நாமக்கல் இதுலையும் இருக்கு நூற்றி நாற்பது நாமாக்கள் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது நாமாக்கள் வந்தாச்சு அனந்தரூபா அனந்தரூப்பாக என்னன்னர்த்தம் எல்லா ரூபங்களும் அவர் தான் நானாரூபா பவந்தி தஸ்மாநூபா பசவூபா பவந்தி தஸ்மாத் பகுரூபா பசவ சமிருத்தியை ஆனால் அங்கே சொல்கிறது என்னென்னா எங்களுக்கு நிறைய பசுமாடு வேணும்னு கேட்குறது இல்லை பசுமாடு தான் நிறைய பிரார்த்தனையில் இருக்கு நான்கு அது தான பசவ் பூ பசவ பசவசமிரா வதந்தி ஆக அனந்த ஊப்பி அந்தம் நஷிவு நர்த்தம் எல்லம் லிமிட்டம் பரிட்சிம்னர்த்தம் இங்கே என்ன சொல்றார் நந்தி அனந்த நபுசலிங்க அக்கார்த்த நபும்சலிங்க நபுசலிங்க அனந்தச அனந்தம் அனந்த அனந்தானி அனந்தங்கிறது விசேஷமாக எடுத்துண்டுத்துக்கு ஊப்பணிப்பாக ூபா ரூபம் அதுவும் அப்படிதான் ஆக என்னால் அனந்தானி ரூபா எஸ் யாருக்கு எத்தனை ரூபங்கள் நமோஸ்வனன்ய சகசிரமூர்த்தே அப்படிங்குறோம் ஆஹ விஸ் விஸ்விரபஞ்சேண ஸ்தா பிரபஞ்சே அனந்தானி ருபா அங்கேதான் அனைகரு அனேகவக்நயனம் அனேகாத்புதர்சனம் அனேகதிவ்யாபம் அர்ஜுனே இருக்கூப்ப அனந்தூப்பூ விஷ் பிரபஞ்சே ஸ்தூ பிரபஞ்சேனா விஷ்ணோ அனந்தாரு சிதி தோ அனந்தரூபாய நம இது நாம்னா பூஜ்யத்தை அப்படி சொல்லணும் இத்தேதன் நாம்னா பூஜ்யத்தை என்ற இந்த நாமத்தால் அவர் பூஜிக்கப்படுகிறார் அப்படி சொல்லணும் அடுத்தது என்ன ஸ்ரீஹி அனந்தஸ்ரீஹி வடிவத்துக்கு எல்லையே இல்லை எல்லா வடிவங்களும் அவர் சஹசிரசீருஷ புருஷ சஹசிரங்கிறது க எண்ட்லஸ் கவுண்ட்லெஸ்ன்னு அர்த்தம் லிமிட்லெஸ்னு அர்த்தம் சஹசிரம்னா ஆயிரம்னு அர்த்தம் இல்லை நிறைய தரம் சொல்லியிருக்கோம் அசங்கியார்த்தே சஹசிரசப்தா அது மாத்திரம் இல்லை செல்வம் கேட்கணுமா எல்லா செல்வமும் அவர் ஆகையினால அனந்தாக அபரிமித்தாக ஸ்ரீஹி மகாலட்சுமி கூட இருக்கா அவர்கிட்ட போய் என்னத்தை சொல்கிறது அந்தம்னா முடிவுள்ள செல்வம் முடிவற்ற செல்வம் நம்முடைய செல்வங்கள் எல்லாம் வரும் நிற் இருக்கும் கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும் ஆனால் பகவானுடைய செல்வம் வராது போகு போக்குவரம் இல்லாது ஆஹா அனந்தா அபரிமிதா ஸ்ரீஹி அனந்தாங்கிற சப்தத்துக்கு அபரிமிதாங்கிற அபரிமித்தான்னால் அழக்க முடியாதன்னு அர்த்தம் அழக்க முடியாத ஸ்ரீஹி ஸ்ரீஹின்னா என்ன அர்த்தம்னா ஸ்ரீஹிக்கு இவர் என்ன சொல்றார் செல்வம்னு சொல்லல பராசக்திஹிங்க பராசக்திஹின்னா அம்பாள் அந்த அர்த்தத்தில் அவருடைய சக்தி மேலான ஆற்றல் உடையவர் அர்த்தம் ஸ்ரீஹிங்கிறதுக்கு மேலான ஆற்றல் எல்லையற்ற ஆற்றலை உடையவர் எல்லா செல்வங்கள் வடிவமாகவும் அவரே இருக்கிறார் வேதமே சொல்றதே தனம் அக்னிர் தனம் வாயு தனம் சூரியோ வருணன் தனமஸ்னு வைனோமிபோமம் பிபத்து விரா சோமம் தனசிய சோமினோ மகியந்த சோமி செல்வமே அப்படிங்கிறது அத பராசிய விவிதைவென் ஸ்வேதாஸ்வத்தருப்பஷத் மேற்கோள் காற்ற அய்ய பரா மேலானது யாருக்கும் புரியாது எண்ட்லஸ் எப்போ இந்த கொரோனா வருந்ததுன்னு தெரியாது எப்போ போக போதும் நம்ம ஏதோ வந்ததுன்னு நினச்சின்னு இருக்கோம் போயிடுத்துன்னு ஒரு பிரமையில் இருக்கும் அப்போனா வந்தது ஒரு பிரமையா போயிடுத்துங்கிறது இப்போ உண்மையாக எதாவது கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணி கொரோனா டோட்டலி கான் எல்லாரும் சௌரியத்துக்கு போங்க வழக்கம் போல் கிராமங்கள்லாம் நிறைய சொல்கிறாங்க யாருக்கும் இந்த பழக்கமே கிடையாது எது கையை கிழவுறது காலக்கிழவு கிராமத்தில் ஒரு காலத்தில் இருந்தது எங்கே போனாலும் கையை கிழவுனும் காலக்கிழவுனும் வீட்டு வாசலில் தண்ணி வச்சுருப்பான் எஜமானனே வந்து காலில் ஜலம் விடுவோம் அப்படிலாம் கிராமங்களில் இருக்கத்தானே செஞ்சது வெத்தலை வாக்கு போட்டு துப்பின்ண்டாருந்தான் போக போகத்தானே இந்த வெத்தலை வாக்கு போடுறது துப்புறது கிராமங்கள்லையும் எவ்வளோ சுத்தங்கள்லாம் இருந்தது போக கிராமம் கெட்டது எல்லாம் கெட்டது உன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்டது தான் நகரத்தால கிராமம் கெட்டுதா கிராமத்தால் நகரம் கெட்டுதான் நகரத்தால் தான் கிராமம் கெட்டுதுன்னு சொல்லணும் நகரத்துக்கு போன உடனே இவனுக்கு வந்து எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவான் புண்ணியத்தையும் மோட்சத்தையும் அர்த்த கிராமத்துக்காக கிராம நகரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவான் பெரும்பாலும் மேக்சிமம் கிராமத்தில் வந்து கொஞ்சம் தர்மத்துக்கு இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்தால் கிராமத்தில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சமாவது ஈஸ்வர பக்தி தர்மத்துக்கெல்லாம் ஒரு பிராதான்யம் இருக்கும் ஆனால் நகரத்துக்கு போயிட்டு திரும்ப கிராமத்துக்கு வந்தால் கிராமமே பிடிக்காது ஏன்னா இங்கெல்லாம் வந்து ஜனங்கள்லாம் ஏதோ கா மாரியாத்தா ஏதோ நம்பிக்கையில் இருக்கும் அவன் போக போக எல்லாம் இதாகிடும் நிறைய பேர் சொல்கிறாங்க கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நகரத்துக்கு வேலைக்கு போனால் கெட்ட பழக்கங்களாக பழகி விடுறாங்க வீட்டுக்கு சரியாக பணம் கொடுக்குறதில்ல அப்புறம் வந்து வரும்போது ஏதோ சும்மா ஏதோ வழி இல்லைன்னா வரான் வந்தான்னா அந்த பழக்கம் அவனுக்கு அங்கே குடிச்சு குடிச்சு ஊற சுற்றி எல்லாம் பழக்கம் நிறைய இருக்குது இங்கே வந்த உடனே இது ஃபேமிலியை ரன் பண்ண முடியல ஊரில் யாருக்கையும் இது பண்ண முடியல நாலு நாளைக்கு அந்த குடிக்காமல் இருக்க முடியல ஊருக்குள்ளே திரும்பவும் சீக்கிரம் ஓடிய போய்ட்றான் ஃபேமிலிலாம் சஃபர் பண்ணுறது அப்பப்போ சொல்லுகிறார்கள் அதெல்லாம் சொல்கிறேன் இப்போது பகவானுடைய சக்தி எதுக்குன்னா இது எப்போ வரும் எப்போ போகும் என்ன புதுசாக வரும்னு இன்னொருத்தன் சொல்லுவான் மனசை கட்டி ஆள்றதே மாபெரும் சக்தி தானே சக்தியாக இருக்க வேண்டியிருக்கு எல்லாம் பரா அஷ்ய சக்தி பரா விவிதைவ்ரூயத்தை அதாவது இவருடைய ஆற்றல் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாதது பலவிதமானது எப்படியெல்லாம் வெளிப்படும்ன்னு தெரியாது அப்போ வந்து இந்த என்னது எலெக்ட்ரானிக் எவ்வளோ வேலை பண்ணுறது எலெக்ட்ரிசிட்டி எவ்வளோ வேலை பண்ணுறது அது கண்ணுக்கு தெரியறதோ இந்த எலக்ட்ரிசிட்டியே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது அது விதவிதமாக ஹெல்ப் பண்ணுறது ஏசியில் வந்து அதில் ஒர்க் பண்ணுறது இங்கே மைக்கில் இருக்குது இப்போ இங்கேருந்து எத்தனை பேர் கேட்டுருக்கா ப்ரோக்ராமை எல்லாத்துக்கும் மூலம் என்னவாக இருக்குதுன்னா எலக்ட்ரிசிட்டி இருக்கே எலக்ட்ரானிக்ஸு electricity இத்தனையும் இருந்து வேலை நடக்கிறது பெரிய ஆச்சரியம் இந்த சக்தியே கண்ணுக்கு தெரியல இது பலவிதமாக வேலை செய்கிறதுனா அப்போ பகவானுடைய சக்தியும் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டலை பலவிதமாக வேலை செய்கிறது இந்த சக்திக்கெல்லாம் பெரிய சக்தி எந்த சக்தி இத்தனை சக்தி இருக்கே பிரபஞ்சத்தில் எத்தனை விதமான இப்போ சிந்திக்கிறதே ஒரு சக்தி தான் பேசுகிறது அதனால தான் இப்போ நவராத்திரி சக்தி வழிபாடு காளி லக்ஷ்மி பண பண பணசக்தி தனசக்தி அப்புறம் என்னது அப்புறம் வந்து ஷரீர சக்தி உடம்பில் இது ஷரீரபலம் அப்புறம் என்னது பணபலம் தனபலம் அப்புறம் ஞானபலம் படிப்பு ஆஹா பராசிய சக்தி விவிதைவஸ் ஸ்ரூயத்தை அப்படிங்கிறத கோட் பண்ணுறார் அனந்தஸ்ரீஹிங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் ஸ்ரீங்கிறதுக்கு சக்தின்னு அர்த்தம் எடுத்துக்கிறார் ஷ அது வந்து எல்லையில்லாததுங்கிறார் அன்லிமிட்டட் ஆம்னி அது ஆம்னி பொட்டன்ட் ஆம்னி பொட்டன்ட் ஆட்டம் எல்லாம் சொல்கிறானே ரொம்ப செபாட்டிமைக்கு லெவலில் போனால் நீ பார்ட்டிகிளாக பார்த்தா பார்ட்டிகிளாக பிகேவ் பண்ணும் அதை வந்து ஆட்டமிக்கு எனர்ஜியாக பார்த்தா எனர்ஜியாக ஃபீல் பண்ணும் அப்போ இப்போ மிச்சியாக வந்துவிடுத்தே கடைசியில் ஒரு ரூபத்துக்கு இனி எத் பாவயத்தி தத் பவத்தின் அது ஆட்டமிக் எனர்ஜிக்கே வந் ஆட்டமிக்க இந்த ஆட்டமிக் சப் ஆட்டமிக் லெவலுக்கே வந்துவிடுத்தோம் அதை வந்து ஆற்றலாக பார்த்தா ஆற்றலாக வேலை செய்யும் பார்ட்டிக்கலாக பார்த்தா பார்ட்டிக்கலாக வேலை செய்யும் ஒத்துனுட்டாங்க அப்போ சிங்குலாரிட்டி வந்துவிடுத்தும் அத்வைதம் வந்து சயின்ஸில் சாஸ்திரீயமான அத்வைத்தம் வேறு அது சைத்தன்யம் அது எனர்ஜி விஷயத்தில் இல்லை அப்போ அது கான்ஷியஸ்னஸை பற்றி பேசாமல் வச்சுருக்க அவ்வளோதான் சரி அடுத்தது போகலாம் ஜிதமன்யு மன்யு க்ரோதா ஜிதா ஏன ச ஜிதமன்யு மன்யுன்னா கோபம் அதை ஜெயிச்சுட்டர் பகவான் மன்னுவை ஜெயித்தவர் அதாவது பகவான் நினச்சா கோபப்படுவார் வேணுன்னா அவர் வந்து துக்கப்பட்டு கோபப்பட மாட்டார் நம்ம கோபமெல்லாம் துக்கத்தினால் வர்ற கோபம் நினச்சது நடக்கலையேன்னு வர்ற கோபம் அவருடைய கோபமெல்லாம் சரியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நியாயமாக வச்சுக்கிற கோபம் ஏன்னா நம்ம படிக்கிறோம் ஈஷா நோமே மண்யவு ஸ்ருதா நம்ம கோபத்தையும் மன்யுவையும் பிரிப்போம் கோபங்கிறது வந்து அஜ்ஞானியுடைய சுபாவம் மன்யுங்கிறது விவேக்கியோட சபாவம் தர்ம விஷயத்தில் கோபப்படணும் அதாவது நிறைய பேர் அதர்மம் பண்ணிட்டுருக்கேன்னா கோபப்படலைன்னா பாபம்னா இப்போ ராஜா வந்து கோவப்படாமல் நான் சாந்தமாக இருக்க போகிறேன் புத்தம் சரணம் கச்சாமி அசோக சக்கரவர்த்தி மாதிரி நான் இருக்க போகிறேன்னு சொன்னால் பாபம் சாஸ்திரப்படி பார்ப்போம் சில விஷயங்கள்லாம் அதை ரிலேட்டிவாக இருக்குது தர்மமே வந்து குழந்தைகளெல்லாம் தப்பு செஞ்சால் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்காமல் இருந்தால் பாப்பமாகிடும் ராஜா தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிக்கலன்னா பார்ப்போம் நீதிபதி ஒருவேளை இப்படி சொல்லி வைப்போம் இல்லாட்டி கோர்ட் அவமதிப்போம்மா ஒருவேளை நீதிபதி பொருளை ஏதாவது பெற்றுக்கொண்டு நீதி சொன்னார்னால் அவருக்கு எவ்வளோ பெரிய பாப்பம் தண்டனை கொடுக்க வேண்டியவனுக்கு தண்டனை கொடுக்காமல் விட்டாருன்னா அவருக்கு பார்ப்போம் அந்த பாபம் எங்கே போகும்னா ராஜாவுக்கு போகும் அந்த பாபம் எங்கெல்லாம் அப்புறம் போகும்னா டேக்ஸ் கட்டுற அத்தனை பேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அந்த பாபத்துக்கு பயப்படணும் ஆனால் வந்து மண்யுன்னா இந்த இடத்துல மண்யு சப்தத்துக்கு குரோதாங்கிற ராஜா ராஜ் ஏற்கனவே பார்த்தோம் அக்ரூரஹாங்கிறதுக்கு குரூர சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தோம் அது குரூர சப்தத்துக்கு என்ன பார்த்தோம் குரூயல்டி இங்கே என்ன சொல்றாருன்னா அக்ரூரகா மாதிரி தான் இங்கேயும் சொல்றாரு பகவானுக்கு கோபத்தை ஹேண்டில் பண்ணுவார் அது கோபம்ங்கிறது அவருக்கு ஒரு ஏன்னா ஆயுதம் எடுத்துகிட்டு இருக்கிற போது பாப்பா அடிக்கலான்னா சொல்ல முடியும் அந்த நேரத்தில் எப்படி இருக்கணும் கம்பீரமாக இருக்கணுமா வேண்டாமா கத்தி எடுத்தாச்சுன்னா அவ்வளோதான் சண்டை போடுறதுனா கோபத்தோடு தான் சண்டை போடணும் ராமர் வந்து இதில் எங்கே இந்த திருப்புல்லாணி க்ஷேத்திரத்தில் அங்கே இருக்கார் தர்ப சயனம் பண்ணுறார் சமுத்திரராஜன்கிட்ட கேட்குறார் எனக்கு வழி விடுன்னு சமுத்திரராஜன் கொடுக்கலன உடனே எந்திரிக்கிறார் வில்லு இப்போவே வர்த்த வச்சுடுவேங்கிறார் மரியாதையாக கேட்டு பார்க்குறார் தர்மமாக இருக்கார் அந்த விஷயத்தில் ஆனால் சமுத்திரராஜன் கொஞ்சம் கர்வமாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே எடுத்துட்டார் அதான் வேணும்னா அதில் லலிதா இதில் பகவானுடைய குணத்தை சொல்கிற போது ராமருடைய குணத்தை சொல்கிற போது கோப விஷயத்தில் ருத்ரனுக்கு சமமானவர் அப்படிங்கிறது க்ஷமையா பிருத்திவி சமாங்கிறது பொறுமையில் பூமிக்கு சமமானவர் என்ன ம கோபத்தில் சிவனுக்கு சமமானவர் ஈஷா நோமே மன்யோஸ்ருதா அக ஜித மன்யுகம் அபிமன்யுகம் யுதாமன்யுகம் எல்லோருக்கும் பேர் இருக்கே க்ஷத்யனுக்கெல்லாம் அப்படி தான் பேர் வைக்கணும் சொதப்பா விடுவையா சொதப்பாக முடியும் அங்கே போய் யுத்தில போய் நின்றா விளையாள் இப்போ இந்த மிலிட்ரியெல்லாம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது குழந்தைகளை முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு டெரரிஸ்ட்டு நிற்பான் நின்ன உடனே என்ன பண்ணுவான்னு எப்படி இது பண்ணுறது குழந்தைகளை முன்னாடி வச்சுட்டு லேடிஸ் எல்லாம் முன்னாடி வச்சுட்டு அந்த தர்மமெல்லாம் அந்த காலத்தில் இப்போ அப்படிலாம் கிடையாது அடி தள்ளு அவ்வளோதான் சரி அப்படி ஒரு சிவிலியனை போகணும் போகணும்னா போய் தான் ஆகணும் அதெல்லாம் நான் தர்மமாக அதாவது அவனை தர்மமாக அவன் தர்மத்தை கடைபிடிப்பான்னு நம்பின்ட்டு இவன் காட்டுறான் என்ன இவன் பண்ணுறது தர்மமா தர்மமாக ஆப்போசிட் பார்ட்டி தர்மத்தை கடைப்பிடிப்பானு நம்பி தானே குழந்தையை காட்டுறான் குழந்தையை காட்டி தன்னை பாதுகாத்துக்கணும்னு நினைக்கிறான் தாம் பண்ணுற தப்புக்கு இது இடம் கேட்குறான் நம்ம ஊரில் நிறைய விஷயம் நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது பார்டரில் எப்படிலாம் பண்ணுறாங்க தெரியுமா அதெல்லாம் அத்தனையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இந்த மில்ட்ரியோட தாட்டு மில்ட்ரியோட தாட்டு பொலிட்டீஷியன்ஸோட தாட்டெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் நிறைய நான் அதை பற்றி பார்த்து கேட்குறேன் படிக்கிறேன் எல்லாம் போவோம் பார்த்தா இந்த மில்ட்ரிக்காரங்களே சொல்ல மாட்டாங்க பொலிட்டீஷியனாக பொலிட்டீஷனாக பார்ப்போம் அவனை வந்து பொலிட்டீஷியன்ஸுக்கெல்லாம் அவங்களுடைய பதவி தான் முக்கியம் நாடு முக்கியமாக பதவி முக்கியமானா சில இடங்களில் சொல்லுகிறார்கள் பொலிட்டீஷியன்ஸை என்ன பண்ணுவான்னா இந்த பக்கம் யுத்தம் பண்ணுறேன்மா அந்த பக்கம் அந்த அதர் பார்ட்டிக்கு அவனுக்கு இவனையே சொல்லிவிடுவான் எங்கள் மில்டரி அங்கே வருது பிடிச்சிக்கோனுடுவோம் அவ்வளவு தூரம் தேசத்துக்கு உண்மையாக இருப்பவர்கள் எல்லாம் புண்ணிய கர்மா இருந்தால் தப்பிக்க முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளவு விதமான ஒரு மக்களுடைய சுவாவம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் தான் சரி பண்ண முடியும் சரி அது வேறு நான் கொஞ்சம் கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போன மாதிரி ஆகிட்டு அகம் மன்யுன்ன கோபம் ஜிதான்னு சொன்ன க்ரோதா ஏன்க்ரோதா ஜிதா சா அபிமன்யு சா ஜிதா மன்யு எவன் கோபத்தை எவனால் அப்படிங்கிறார் ஏன க்ரோதா ஜிதா இது வந்து பேசிவ் வாய்ஸ் கர்மணி பிரயோக எவனால் கோபமானது வெற்றி கொள்ளப்பட்டதோ அவன் கோபத்தை வென்றவன் எனப்படுகிறான் ஜித மன்யுகும் அப்படின்னு அதனால் பகவான்கிட்ட கவலையே பட வேண்டாம் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பகவான் கோபப்படுவார்னு தெரியுறது நமஸ்தே ருத்ரமன்யவே உடனே நமஸ்காரம் விட்டான் உங்கள் கோபத்துக்கு ஒரு நமஸ்காரம் உங்கள் கையில் இருக்கிற அம்புக்கு நமஸ்காரம் அந்த அம்பை வச்சிருக்கிற வில் வச்சு போடுற வில்லுக்கு நமஸ்காரம் நமஸ்தே ருத்ரமன்யவே உதோத இஷவே நமஹா ஹே ருத்ர மன்னியவே நமஹா உங்களுடைய கோபத்துக்கு நமஸ்காரம் உங்களுடைய அம்புக்கு நமஸ்கார் நமஸ்தேஸ்து தன்வனே உங்களுடைய வில்லுக்கு நமஸ்கார் அந்த வில்லை ஏந்திருக்கிற கைகளுக்கு நமஸ்கார் பாஹுப்பியாம் உதத்தே நம சிவதமா சிவம் பபூவ தே உங்களுடைய அம்பும் வில்லும் எங்களுக்கு மங்களத்தை உண்டு பண்ணட்டும் அப்போ இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் ஆஹா மன்யுஹு க்ரோதஹா ஜிதா ஏன சஹா ஜித மன்யுகம் சரி அப்போ கிருஷ்ணரே எடுத்துக்கோங்க கிருஷ்ணர் வந்து அவ்வளோ பெரிய யுத்தம் நடக்கிறது யுத்தத்தில் வந்து அவருக்கு பேசாமல் பொறுமையாக தேர் தான் ஓட்டின்னு இருக்கார் ஆனால் அவருக்கு அவருக்கே வந்த இடம் பீஷ்மரை கொள்றதுக்காக சக்கரத்தை எடுத்த போதும் தாங்க முடியல பீஷ்மர் அப்படி சண்டை போடுறார் அதுக்கு ஒரு பாட்டு சொல்லுவாடே பகவான் அதாவது பீஷ்மர் சொன்னாராம் ஏன் தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி ஓன் தர்மத்தை விட்டையே கிருஷ்ணான் ஏன்னா வாக்கு என் வாக்கை காப்பாற்றுறதுக்காக ஓம் வாக்கை நீ தியாகம் பண்ணேன் ஏன்னா கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தான் பீஷ்மர் உன் ஆயுதம் எடுக்க வப்பேன்னர் எல்லாம் பார்க்கணும் இதுக்கு தான் இந்த இதிகாசங்களெல்லாம் படித்து பார்க்கறது அடுத்தது பயம் சம்சாரஜம் பும்சாம் அபக்னன் பயாபகா இன்றைக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது பார்த்தேன் அதில் நவராத்திரி இன்றைக்கி ஒன்று ஒன்று ஒரு ஒரு நாள்லையும் ஒரு ஒரு விரதம் எடுத்துக்கோங்க இன்றைக்கி என்ன விரதம் எடுத்துக்கணும் அப்படின்னா யார்கிட்டையும் எந்த காரணத்தை கொண்டும் கோவப்பட மாட்டேன் அப்படிங்கிற விரதம் இன்றைக்கி எடுத்துக்கோங்கோ ஒரு நாளாவது கோவப்படுறதில்லை யார் இரிட்டேட் பண்ணாலும் என்ன பண்ணாலும் சரி அதை அக்செப்ட் பண்ணிக்கோ இன்றைக்கி கோவப்படாமல் இருக்கிற விரதம் அதுக்கப்புறம் கோவப்படலாம் வேணுங்கிற ஆனால் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி எல்லோரும் ஒரு படத்தம் எடுத்துக்கும் இன்றைக்கி கோவப்பட மாட்டேன் அம்பாடி இப்போ இன்னைக்கு நவராத்திரியில் என்ன பண்ணுறோம் மகா காளி மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி ஸ்வரூபதரா ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி நம்ம புதுக்கோட்டை புவனேஸ்வரி பராபட்டாரிகா மகாதேவி எல்லாம் சொல்கிறோம் மகா காளினா டைம் டயம் மகா காலினா என்ன அர்த்தம்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷணமும் முக்கியந்தான் கஷணத்துக்கு கஷணம் புண்ணியத்தை சம்பாதிக்கணும் க்ஷணத்துக்கு க்ஷணம் ஞானத்தை சம்பாதிக்கணும் க்ஷணத்துக்கு க்ஷணம் நல்ல குணங்களை சம்பாதிக்கணும் ஆகையினால காலீனா டைம்னு அர்த்தம் மகா காலினா என்ன அர்த்தம் எவ்வளோனாலும் அர்த்தம் சொல்லலாம் டயத்தில் பிக் டைம் ஸ்மால் டைம்னா இருக்கு வித்தின் ஸ்மால் டியூரேஷன் அப்படிலாம் சொல்கிறோம் நாம் ஆனால் டயத்தை மாத்திரம் பார்த்தோம்னா காலங்கிறது நதியில் பிரவாகம் மாதிரி போயின்ண்டே இருக்கு வந்துட்டே இருக்குது எத்தனை வந்தாச்சு எத்தனை பேர் வந்தாச்சு இந்த காலம் அன்னி எத்தனை காலமாக காலம் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் ஆகா மகாகாலியை பூஜை பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்னா நேரத்தை வீணடிக்காமல் இருக்கு நமக்கு மாத்திரம் தான் இந்த வாய்ப்பு இந்த நேரம்னு ஒன்று இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மனிதர்களுக்கு மாத்தம் தான் முடியுமா மற்ற விலங்குகளுக்கு முடியுமாண்ணா அதுக்கு ஒன்றும் தெரியாது சூரியன் உதிக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாட்டுக்கு எந்திரிக்கோம் அழகாக ராத்திரி படுத்துக்கும் அப்படி எத்தனை நாள் வாழ்ந்தோம் போனோன்னு கணக்கெல்லாம் வச்சுருக்கா தெரியாது பகவான் என்ன வச்சுருக்காரோ அதுக்கு தெரியாது நமக்கு மாத்திரம் டைம் தினம் காலம்புற வர்றதுக்கு ராத்திரி வரைக்கும் டைம் இருந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம வந்து எவ்வளவு வீணாக்கிறோம் அதாவது சோம்பேறி தினத்தினால வீணாக்கிறது தூங்கி வீணாக்கிறது செவைய அதாவது பயனற்ற செயல்களை செய்து வீணாக்கிறது இப்படிலாம் வீணாக்க மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணிக்கலாம் அப்படி நான் நினைக்கிறேன் கோவப்படக்கூடாதுன்னு ஏதோ போட்டிருந்துச்சு நான் என்ன சொல்கிறேன் நான் மகாகாலி மூணு நாளைக்கு நமக்கு என்ன விரதம்னா நேரத்தை நான் நன்றாக பயன்படுத்துவேன் நேரத்தை வீணாக்க மாட்டேன் ஒவ்வொரு க்ஷணமும் ஒன்று ஞானத்தை சம் படிப்பேன் இருப்பேன் இல்லாட்டி புண்ணிய கர்மாக்களை பண்ணிகிட்டு இருப்பேன் இல்லை யாருடைய ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கப்போ நல்ல குணங்களை வெளிப்படுத்துவேன் சத்குணங்களை வெளிப்படுத்துவேன் அது மூலம் நேரத்தை பயன்படுத்துவேன் நேரத்தை வீணாக்க மாட்டேன் குளிக்கிற போதும் எனது நலன் தீங்கிலும் உன்னை நான் மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் பண்ணர் அப்பர் சுவாமிகள் ஜலம் சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் நலன் தீங்கிலும் உன்னை நான் மறந்தறியேன் உண்ணாமம் என்னாவில் மறந்தறியேன் பண்ணலேன் சலம்பூ போட்டு அப்படி பாட்டுலாம் பாடுறாள் தூபம் மருந்தர் இதெல்லாம் பண்ணல சுவாமி இனிமேல் நான் பண்ணுறதுக்கு அனுகிரகம் பண்ணு அதனால் மகா காளி உபாசனா இடையில் இதை சொல்லி வச்சேன் டயத்தை வீணாக்காமல் இருக்கிறது தான் மகா எப்படி பண்ணுறது நேரத்தை எப்படி நம்மக்கிட்ட முழிச்சுருக்கிற நேரம் இருக்குது உடம்புக்கு ஓய்வு கொடுத்தாகணும் அப்போ நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்த முடியும் ஆஹா நேரத்தை உறக்கத்துக்கும் கொடுக்கணும் உழைப்புக்கும் கொடுக்கணும் உடற்பயிற்சிக்கும் கொடுக்கணும் இந்த உடம்பில் தான் மனசு வேலை பண்ணியாகணும் புத்தி வேலை பண்ணியாகணும் இருக்கிற வாழ்க்கை காலம் பகவான் சொன்ன மாதிரி அனித்யம் அசுகம் லோக்கம் இந்த காலத்தை பயன்படுத்துறதுங்கிறது தான் மகா காளி அப்படி புரிஞ்சுக்கணும் அதனால தான் நம்ம ஆசிரமத்தில் அங்கே கோயிலில் ஒரு கிடையார இருக்கு அதுக்கு மேலே என்ன தெரியுமா எழுதியிருக்கேன் பத்ரகால்யை நமோ நமஹா அப்படி எழுதி போட்டிருக்கேன் பத்ரகால்யை நமோ நமஹான்னா எல்ல நல்ல காலத்துக்கு காலத்தை நன்றாக பயன்படுத்துவதற்கு நமஸ்காரம் நன்றாக அதாவது காலத்தை நன்றாக பயன்படுத்துவதற்கு உதவி செய்கின்ற தேவிக்கு நமஸ்காரம் அப்படி தான் போட்டிருக்கு சரி அடுத்தது இது படிச்சிட்டோமா பயாபகா ஆ பார்ப்போம் அடுத்த வாரம் பார்ப்போம் இந்த அளவில் நாம் எங்களை பூர்த்தி பண்ணுறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அநேகமாக இது வைகுண்ட ஏகாதசி புண்ணிய தினத்துக்கு முன்னாலேயே முடிந்து விடும் அதில் சந்தேகம் இல்லை அந்த வைகுண்ட ஏகாதசி புண்ணிய தினத்தன்றைக்கு காலையில் நாம் விஷ்ணு சஹஸ்திர பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் விஷ்ணு சஹசிரநாம பாராயணம் விஷ்ணு சகஸ்திரநாம பூஜை இதே இடத்துல லைவாக பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம் அதை பண்ணி இந்த விஷ்ணு சகஸ்திரநாம வகுப்பை நிறைவு செய்கிறது நம்ம படிச்சுட்டே இருக்கணும் இந்த ஒரு முறை பொறுப்பு நீண்ட காலம் படிக்கிறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார் அந்த அளவில் இந்த சகசநாமத்தை பூர்த்தி பண்ணுற நிகழ்ச்சி வச்சுருக்கோம் யாரெல்லாம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் கேட்டிருக்கீர்களோ கேட்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் எங்களுக்கு தகவல் கொடுத்தா உங்களுக்கெல்லாம் ஒரு பிரசாதம் அனுப்ப முடியும் அதை பற்றி நான் சிந்தித்து இன்னும் தெளிவாக சொல்கிறேன் இருந்தாலும் யாரெல்லாம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் கேட்டீர்கள் என்பது எனக்கு தெரிஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சுவாமி எப்படி நமக்கு அனுகிரகம் பார்ப்போம் அன்றைக்கு வைகுண்டேகாதசன் காலம்பரை இந்த ப்ரோக்ராம் இருக்கும் மத்தியானம் மூணு மணிக்கு நம்ம கோகுலாஷ்டமி பண்ணின மாதிரி கீத பாராயணம் பண்ணுவோம் ராத்திரி சுவாமிக்கு ஏழு மணிக்கு மேலே பதரி நாராயணர் சுவாமி இங்கே இருக்கார் அவருக்கு விசேஷமான அபிஷேகங்களில் ஒரு ரெண்டு மணி நேரம் அபிஷேகம் பூஜையெல்லாம் நடக்கும் எல்லோரும் கலந்துக்கலாம் இதுக்கிடையில் இப்போ நவராத்திரி தொடங்கியிருக்கு இன்றைக்கு சாயங்காலம் அம்பாளுக்கு விசேஷமான பூஜைகள்லாம் பண்ண போகிறேன் எல்லாரும் கலந்து கொண்டு பங்கு பெறுங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் பரிபூர்ண ஆசிர்வாதங்கள் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷு பிரேஸ்வரம் அனைம் நமாருஷோ நமஸ்தனன்மூத்திரிசிபாவே ஷா் சோட்டியுணே की சத்நராஜ